அண்ணே வணக்கம் நான் ரமேஷ் பேசுகிறேன் இந்த நஞ்ச நிலத்துக்கும் புஞ்ச நிலத்துக்கும் வரப்பு எடுக்கணுமா எப்படி என்னென்னு கேட்டிருக்கீங்க நஞ்ச நிலத்தில் பார்த்திங்கன்னா வரப்பெடுத்து நீரை சேகரித்து அதில் நெல் வாயில் வச்சு நம்ம அறுவடை செய்யலாம் நஞ்ச நிலத்தில் அதுமாதிரி வரப்பெடுத்து வேர்க்கடலை போட்டாலோ மற்ற பயிர்கள் போட்டாலும் நீரில் மூழ்கி அழுகிடும் ஏன்னா தண்ணியிலே வளரக்கூடிய ஒரு தாவரம்னு பார்த்திங்கன்னா நம்ம நெல்ன்னு தான் சொல்லலாம் நம்ம பயிர் வைக்கக்கூடிய தாவரங்களில் அது மாதிரி வேர்க்கடலை எப்படி பண்ண முடியும் நீரை வேர்க்கடலை குழுவில் சேகரிக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது ஞானப்பரக தமிழர் வேளாண்மை முறையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அகலம் ரெண்டடி ஆழத்துக்கு சுற்றி கேக் மாறி வெட்டு எடுத்திருந்தோம் இதனால என்ன ஆயிடுச்சு உள்ள இருக்கிற நீரை சரி வெப்பம் வந்து சீரான வேகத்தில் மேல் நோக்கி எழும்பியிருக்கு இதனால மண் வந்து புலவொழப்பு தன்மையாக மாறி இருந்தது அதோடு உள்ள இருக்க ஈரப்பதமே கிடையாதுங்க இது வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் ஆகஸ்ட்ல ட்ரெஞ்சை மூடி வேர்க்கடலை போடுறதுக்கு முன்னாடி ட்ரெஞ்சை மூடிட்டோம் ட்ரெஞ்சை மூடின பிறகு என்ன ஆச்சுன்னா தொடர்ந்து மழை பெஞ்சது வேர்க்கடலை போட்டாச்சுங்க என்ன ஆயிருக்குன்னு அந்த ரெண்டரை அடி ஆழத்துக்கு நீர் வந்து உள் டைரெக்டாக உள்வாங்க தன்மையாக வந்து மாறிடுச்சுங்க நீரை வந்து உள் வாங்கிட்டே தான் இருக்குது அந்த ரெண்டு அந்த அரடி வரப்பை தாண்டி தண்ணி வெளியே போகலை அந்த அரடி தண்ணி வரப்பு நிற்குது திரும்ப உள்வாங்கக்கூடிய தன்மையாக மாறிடுச்சு மற்ற வேர்க்கடலை கோயிலில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதே அரடியை வரப்போ தான் இருக்குது வேர்க்கடலை கொள்ளியில் தண்ணி வெளியே போயிடுச்சுங்க இந்த முறையில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கொள்ளிலேயும் வந்து நீரை வந்து சேகரிக்க முடியும் மண் பலபளப்பாக்கி வேர்க்கடலையும் வந்து மகசூலை அதிகரிக்க முடியும் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு வரோம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து இந்த மானவாரி விரைப்பு வேர்க்கடல அடுத்து வந்து நீர்பாச்சன முறையில் பண்ணும்போது அதுக்கு என்ன அதிக தண்ணி தேவைப்படுதா கடந்த ஆண்டை விட அது கடந்த ஆண்டை விட என்ன கூடுதலாக நான் மகசூல் கிடைக்கிது நான் தொடர்ந்து பார்ப்பனேன் திரும்பவும் இதை வந்து ரொம்ப அதிக காலம்லாம் பண்ண போகிறது கிடையாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இப்போ வந்து ஒரு ஒரு அடிக்கு மண் புலபழப்பாக இருக்குது அடுத்த வருஷம் கூடுதலாக ஒரு அடி இன்னொரு வருஷம் எடுத்தால் ஒரு மூணு அடி மூணு அடிக்கெலாம் வந்து அவ்வளோ பலபொழப்பு தன்மையாக மாறின ஒன்னே வேர்க்கடலாம் மகசூல் அதிகமாக இருக்கும் இன்னொன்று வந்து என்ன ஆகிருக்குன்னு வெயில் அதாவது உள்ளேருந்து ஹீட் ரெடியூஸ் ஆகிறதால பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளே ஈரப்பதமே இல்லை அந்த வெயில் காலத்தில் பில் பூண்டுலாம் கூட முளைக்க முடியல ஏன்னா அது ஏற்பதம் இல்லை அப்படி இருக்கும்போது வேர்க்கடலை போட்ட பிறகு ட்ரென்ச்சம் முன்ன பிறகு கலை வந்து கட்டுப்படுது இதுவும் ஒரு பார்த்துருக்கும் தொடர்ந்து கவனிச்சிட்டு வரும் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் நன்றி நே ஏதாவது தகவல் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் அந்த பக்கம் ஏதாவது வந்தீங்கன்னா மேல் மருவத்தூர் பக்கம் வந்து பண்ணே பாருங்கள் நன்றி